ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்முகம் நம்முடைய தர்மசாஸ்திரத்திலிருந்து ஒரு வருடத்தில் நாம் நம்முடைய பிதர்களை உத்தேசித்து செயவேண்டியதான தர்ப்பணங்களை வரிசைப்படுத்தி பார்த்துன்னு வரும் அதில் தற்போது பார்த்துன்னு வரக்கூடிய புண்ணியகாலம் மன்வாதி புண்ணியகாலம் இந்த மன்வாதி புண்ணிய என்பது வருடத்தில் பதினான்கு காலங்கள் வரும் இது விஷ இந்த மண்வாதி விஷயமாக புராணங்கள் நமக்கு நிறைய தகவல்களை காண்பிக்கிறது முக்கியமாக மத்ஸ்ய புராணம் இந்த மனுக்கள் விஷயமாக நிறைய தகவல்களை நமக்கு சொல்கிறது இவர்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த மனுக்கள் என்பவர்கள் பதினான்கு பெயர்கள் பிரம்மாவுனுடைய புத்தர்களாக ஆவிர் இவர்கள்தான் கால இருந்து கொண்டோ இந்த உலகத்தில் வேதமும் நம்முடைய தர்மங்களும் இருப்பதற்கும் அதை ஆதாரமாக கொண்டோ ஜனங்கள் வாழ்வதற்கும் முக்கியமாக இருப்பவர்கள் இந்த பதினான்கு மனுக்கள் நமக்கு மேலே ஆறு உலகம் இருக்கு நமக்கு கீழே ஏழு உலகங்கள் இருக்கு நாம் வாழக்கூடிய உலகத்தையும் சேர்த்துதான் சதுர்தச புவனம் என்று நாம் சொல்கிறோம் இந்த பதினான்கு லோகங்களையும் நேர்மையான முறையில் நடத்துபவர்கள் இந்த மனுக்கள் இவர்களை பற்றின தகவல்கள் நிறைய புராணங்கள் காண்பிக்கிறது இப்போது நடக்கக்கூடியதான மனுவனுடைய காலம் இருக்கே அவருக்கு பெயர் வைவஸ்வத மனு என்று பெயர் நாம் சங்கல்பத்திலேயே சொல்லுவோம் சப்தமே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிகும்சதிதமே அப்படின்னு சங்கல்பத்திலே சொல்கிறோம் இப்போது நடக்கக்கூடியதான காலம் இருக்கே இந்த காலத்திற்கு அதிபதி யாருன்னா வைவஸ்வத மனு என்பவர் இவருடைய ஆட்சியில்தான் நாம் இப்போ இருந்துன்னு இருக்கோம் இப்படி பதினான்கு மனுக்கள் இருக்க இவர்கள்தான் இந்த உலகத்தை நடத்துவதற்கும் இந்த உலகத்தை நடத்துவதற்கு அடிப்படையாக உள்ள பொருளாதாரத்தையும் குடும்ப சட்டத்திட்டங்களையும் அனைத்தையும் இயற்றி நம்மை வழித்துபவர்கள் இந்த மனுக்கள் எந்த ராஜாவினுடைய சரித்திரத்தையும் நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு மனுவிலிருந்து தான் ஆரம்பமாகும் புராணங்களிலே ராஜாக்களுடைய வம்சம்னு பார்த்தோமானால் ஒரு மனுவிலிருந்து ஆரம்பமாகும் அந்த ராஜாவினுடைய வம்சம் பார்க்கலாம் அப்படி இந்த மனுக்கள்தான் ஆதாரமாக உள்ளவர்கள் நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் அடிப்படையாக உள்ள கிரந்தம் மனுஸ்மிருதி என்கிற கிரந்தம் அனைத்து மகரிஷிகளும் ஸ்மிருதிகள் செய்திருக்கார் அதில் நாம் முக்கியமாக எடுத்துக்கொண்டது பதினெட்டு ஸ்மிருதிகள் அஷ்டாதசிருத்தையகா என்று நாம் எடுத்துன்னு இருக்கோம் இந்த பதினெட்டு ஸ்மிருதிகளுக்குள் அடிப்படையாகவும் மிகவும் முக்கியமாகவும் இருப்பது மனுஸ்மிருதி ஏன் அந்த அளவுக்கு உயர்வாக சொல்கிறோம் அப்படின்னா என் நாளில் இருக்கக்கூடியதான சிக்கல்களுக்கும் நாம் அனுபவிச்சிட்டு இருக்கிறதான கஷ்டங்களுக்கும் பரிகாரம் மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த தேசத்தை நடத்துவதற்கு இராஜ தர்மம் மிகவும் முக்கியம் இந்த ராஜ தர்மங்களை மிகவும் விரிவாக காண்பித்து சட்டங்களை நமக்கு காண்பிப்பது மனுஸ்மிருதி தான் இப்போது இந்நாளில் நமக்கு சட்டங்கள்னு இயற்றி வச்சுருக்கோம் அந்த சட்டப்படி இந்த உலகத்தை நாம் நடத்துகிறோம் இப்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் பார்க்கணுமானால் மனுஸ்மிருதியில் பார்க்கலாம் மேலும் மனுஸ்மிருதிக்கு என்ன உயர்வு அப்படின்னா நம்முடைய தர்மங்களை எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் கடைபிடிக்கக்கூடிய முறையை மனுஸ்மிருதி நமக்கு காண்பிக்கிறது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது மனுஸ்மிருதி ஆனால் அதை நாம் நன்றாக ஊர்ந்து படித்து புரிஞ்சுக்கணும் நாம் மேலிருந்த வாரியாக பார்த்து நாம் புரிஞ்சிக்கக்கூடாது அப்படி நாம் பார்ப்பதினாலே தான் மனு சொல்கிறபடி நம்முடைய தர்மங்களை எல்லாம் நாம் செய்ய முடியாது அது இன்றைக் காலத்திற்கு பொருந்தாது அப்படிலாம் நாம் சொல்கிறோம் ஆனால் அப்படி இல்லை அந்தந்த காலத்திற்கு தகுந்தாற்போல் நம்முடைய தர்மங்களை காண்பிப்பது மனுஸ்மிருதி அப்படிங்கிறதுனாலே தான் அதற்கு உதாரணத்திற்கு பார்த்தோமானால் ஒரு ஸ்ராத்தத்தை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த ஸ்ராத்தத்தை எந்தெந்த முறையில் நாம் செய்யணும் என்று சொல்கிற பொழுது பன்னெண்டு முறையாக மனுஸ்மிருதி காண்பிக்கிறது எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் நாம் பிதர்களை உத்தேசித்து சிராதத்தை செய்தே தீர வேண்டும் என்று சொல்லி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய முறையையும் காண்பிக்கிறது மனுஸ்மிருதி நாம் என்ன நினைக்கிறோம்னா ஒரே ஒரு முறையை அதில் பார்த்து மனுஸ்மிருதி சொல்கிறபடி இந்நாளில் வாழ முடியாது செய்ய முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வரும் ஆனால் அப்படி அல்ல எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்முடைய வேதத்தை நாம் காப்பாற்றி ஆக வேண்டும் நம்முடைய தர்மங்களை நாம் செய்த ஆக வேண்டும் அப்படின்னு அந்த அளவுக்கு வலியுறுத்தி நமக்கு காண்பிக்கிறது இந்த மனுஸ்மிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரந்தம் இந்த மனுக்கள் தான் நமக்கு இந்த மனுஸ்மிருதி கிரந்தத்தை காண்பிச்சு அதன்படி வாழ்க்கையை நாம் நடத்தணும் அப்படின்னு சொல்றி சொல்லி வலியுறுத்துறது அந்த அளவுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம் இந்த மனுக்களிடத்தில் அப்படிங்கிறதுனாலே இந்த மன்வாதி புண்ணிய காலத்தில் நாம் செய்யக்கூடியதான தர்ப்பணம் நம்முடைய பிதர்களுக்காக இருந்தாலும் கூட இந்த மனுக்களுக்கு நன்றி செலுத்துவதாக அமையிறது இந்த புண்ணிய காலம் இந்த ஒரு காலம் சொல்லியிருக்கு இந்த மன்வாதி புண்ணிய காலத்திற்கு இப்போ ஆஸ்ரயுட சு சுக்ல சுவாய்பூவனு அப்படின்னு சொ பார்க்குறோம் அன்றைக்குதான் அந்த மனுவனுடைய ஆட்சி காலம் முடியருது அவருக்கு நாம் நின்று நன்றி செலுத்துவதாக தான் இந்த புண்ணிய காலத்தில் தர்ப்பணத்தை நாம் செய்கிறோம் மனுக்கள் எனக்காக நீ செய்யின அவர்கள் சொல்லலை நீ செய்ய வேண்டிய கடமையை செய்தால் அதுதான் எங்களுக்கு நன்றி செலுத்துவதாக அமையும் அப்படின்னு சொல்கிறார் ஆகையினாலே தான் ரிஷிகளுக்கு துல்லியமாக நாம் மனுக்களை சொல்கிறோம் மகரிஷிகளுடைய எண்ணமும் இதுதான் மகரிஷிகள் என்னுடைய படத்தை நீ வச்சிக்கோ என்னுடைய விக்கிரகத்தை நீ வச்சுண்டு எனக்கு அபிஷேகம் பண்ணு எனக்கு பூஜை பண்ணுன்னு மகரிஷிகள் சொல்லலை இந்த இந்த காலத்தில் நீ இந்த இந்த தேவதைகளை நீ நீ இந்த இந்த கர்மாக்களை செய்வதனால் எங்களுக்கு நீ நன்றி கடனை முடிக்கிற அப்படின்னு தான் காண்பிக்கிறா மகரிஷிகள் மகரிஷிகளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் ஒரு மகரிஷியினுடைய கோத்திரம் பெயர்களில் நாம் அந்த ரிஷியினுடைய பெயர் சொல்கிறோம்னா அந்த ரிஷி சொன்னபடி நாம் வாழ்க்கையை நடத்தணும் செய்யணும் அதுதான் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடியதான பூஜை அப்படிங்கிறது மாதிரி இந்த மன்வாதி புண்ணிய காலத்தில் நாம் செய்யக்கூடியதான தர்ப்பணம் மனுக்களுக்கு நாம் நன்றி செலுத்துவதாக அமையிறது இந்த மனுஸ்மிருதி என்கிற கிரந்தத்தினுடைய பெருமையை சொல்லி முடியாது இன்றைக்கு வரையிலும் நமக்கு பிரமாணமாக உள்ளது மனுஸ்மிருதி கிரந்தம்தான் இந்நாளில் உலகத்தில் உள்ள சட்டங்களுக்கு அடிப்படையாக உள்ளதும் மனுஸ்மிருதி தான் என்று பார்க்கிறோம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மன்வாதி புண்ணியகாலம் இந்நாளில் கட்டாயம் நாம் இந்த தர்ப்பணத்தை செய்வதனாலே அந்த மனுக்களுக்கு நாம் நன்றி செலுத்துவதாக ஆகும் நாம் செய்யக்கூடியதான மற்ற காரியங்களும் பூர்ணமான பலனை கொடுப்பதாக ஆகும் ஆகையினாலே தான் மன்வாதி புண்ணிய காலம் செய்யலைன்னா பிராயஷித்தீயத்தே நரகா என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது பிராயஷ்சித்தம் செய்து கொள்ளணும் வரி செலுத்தாத மாதிரிதான் அப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மண்வாதி புண்ணிய மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்